ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு டச்சு கரையோர பகுதிகளை பெருவெள்ளம் தாக்கியதில் இருபதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு ஷேக்ஸ்பியரின் ஒத்தெல்லோ நாடகம் முதல் லண்டனில் அரங்கேறியது இதேபோல ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு ஷேக்ஸ்பியரின் த டெம்பெஸ்ட் நாடகம் முதல் லண்டனில் அரங்கேறியது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு போர்ச்சுக்கல் லிஸ்பர் நகரில் இடம்பெற்ற நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக அறுபதாயிரம் பேர் முதல் தொன்னூறாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வட அமெரிக்காவில் ராணுவ நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டும் பொருட்டு பதிமூன்று குடியேற்ற நாடுகளில் முத்திரை வரியை அறிமுகப்படுத்தியது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 மேற்கு உக்ரைன் ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி பேரரசிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்கிய மொழி சீர்திருத்தம் ஏற்பட்டது அரபு எழுத்து முறை லத்தீன் எழுத்துக்களாக மாற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க புகைப்பட கலைஞர் ஆன்சல் ஆடம்ஸ் எடுத்த நிலா உதயம் என்ற புகைப்படம் உலக பெற்ற புகைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சீனாவின் சீன கப்பல் வெடித்து மூழ்கியதில் ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேசியவாதிகள் அமெரிக்க தலைவர் ஹாரி ட்ரூமனை கொலை செய்ய எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நேவாடாவில் அணுகுண்டு வெடிப்பு சோதனையில் அமெரிக்க படைகள் ஈடுபடுத்தப்பட்டன்காம் ஆண்டு புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் கேரளம் ஆந்திரப்பிரதேசம் மைசூர் மாநிலங்கள் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன கன்னியாகுமரி கேரள மாநிலத்திலிருந்து பிரிந்து தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது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 பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மோகன் குமாரமங்கலம் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி ஆண்டு கி ராகவசாமி புதுச்சேரி எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு நரேந்திர தபோல்கர் இந்திய எழுத்தாளர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி ஆண்டு டிம் குக் அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி ஆண்டு நீதா அம்பானி இந்திய தொழிலதிபர்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 இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஆண்டு குரு தேக் பகதூர் ஒன்பதாவது சீக்கிய குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தியாகராஜ பாகவதர் தமிழ் திரைப்பட நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கே ஏ தாமோதரமேனன் கேரள அரசு செயல்வாதி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜே ஜெயவர்தன இலங்கையின் முதலாவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆ வேலு